ஆயிரத்தி எழுநூறு ஒருவர் என்னை பொடிக்கல்லால் அடித்தார் நான் யார் என்று கவனித்தேன் அங்கே உமர் இன் ஹத்தாப் ரதியுல்ல அவர்கள் இருந்தார்கள் நீர் சென்று அங்கே உள்ள அந்த இருவரையும் என்னிடம் அழைத்து வருவீராக என்று கூறினார்கள் நான் அவர்களிடம் அந்த இருவரையும் அழைத்து வந்தேன் நீங்கள் இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று உமர் அவர்கள் கேட்டார்கள் என்று அந்த இருவரும் கூறினார்கள் நீங்கள் இருவரும் உள்ளூர் வாசிகளாக இருந்திருந்தால் நபிசல்லும் அனிசல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் உங்களின் சப்தத்தை உயர்த்தி பேசியதற்காக உங்கள் இருவரையும் நான் தண்டித்திருப்பேன் என்று உமர் அபிஹா அவர்கள் கூறினார்கள்